بسم الله الحمد لله الاحمد والله سائنا ونستغفر الله وننبي واله دعوا لي وانا اعوذ بالله من شرور يوم القيامه وسيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله لا الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كتاب العزيز قاد أول بالله من الشيطان الرحيم بالله الرحمن الرحيم والعصر إنا لإنسان لا في أقصر إلا الذين آمنوا واملوا الصالحات وتوا صوب الحق وتوا صوب الصدر صدق اللهم أولى العليم إلا قبلوا قبلشيهم اللهم لأسي قريسي قريباني قصوريا واندو اللهم رحماني يوريتاهاتم الحمد لله சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காகவே இத்தியத்துவ சன்மார்க்க போது சர்தாரியால பெருமானார் முஸ்தபா சொல்லுவோ ஆலிஹ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அணு அணுவாக பின்பற்றி வந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகிறார்கள் உன்னை ஜுமாவுக்காக வந்திருக்கக்கூடிய அன்பாந்த அல்லாஹி நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லா ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியான எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் மேல படைச்சி இந்த பூமியில மனித நிம்மதியாக வாழோறும் என்றதுக்காக வேண்டிய அல்லாஹால ஒரு புனிதமான இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு அல்லாவு தாலா சந்திக்கிறான் இஸ்லாமில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விடயங்களும் பெருமனே மச்சிதோட அது முடிஞ்சு போறது ஒன்ற மாறாக மனுஷன் வரையில என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி வாழணும் என்றடியார்களே எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹஜரத் ரசூ சல்லாம் அலைவசல்லம் அவர்களுடைய காலத்துல சில காப்பியர்கள் அல்லது சில யூதர்கள் சில சகாபாங்களை பற்றி அவன நபிசமாக வந்து தொழிலட் போற முறையா பணிகாட்டை அவங்களுக்கு உம்மத்தார்களுக்கு தன்னுடைய முஸ்லிம்களுக்கு தொயிலட் போற முறைய கூட படிச்சு கொடுத்துருக்கிறான் அந்த அளவுக்கு ஒரு இஸ்லாம் அழகான மார்க்கம் என்றத அந்த காலத்து காப்பீடு கூட அணக்கி வச்சுக்கிறாங்க கண்ணியமான சோதர்களே பெரியார்களே எனவே இஸ்லாத்துடைய ஒவ்வொரு விடயங்களும் மச்சிதோட சம்மந்தப்பட்டது சில விடயங்கள்க்கு வியாபாரத்தை போ வியாபாரத்தோடு சம்மந்தப்பட்டது சில விடயங்களிக்கு குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது அன்பாங்க அல்லாவி நெல்லடியார்களே நம்ம ஒரு விஷயத்த விலங்கிக்கொள்ளணும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அந்த மக்ஸிதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கே இது நூற்றுக்கு பத்து வீதம் தான் அந்த பத்து வீதம் வந்து மக்ஸிதோடு அந்த முடிஞ்சு போச்சு நாங்கள் தொழுறோம் குருவானோதரோம் அமல் செய்யறோம் தௌபா செய்கிறோம் எல்லாம் செய்யறோம் அது மச்சிதோட புரிஞ்சு போச்சு அது வெளியில வரப்போறது இல்லை ஆனால் கண்ணியமானவர்களே மீறி தொண்ணூறு வீத விஷயங்கள் இருக்கு தொண்ணூறு வீதமான விடயங்கள் இந்த தொண்ணூறு வீத விடயங்கள் வந்து மச்சிதுக்கு வெளியே அந்த தொண்ணூறு வீத விடயங்களை மண்பாங்க அல்லாது நல்லடியார்களே வியாபாரத்தோட சம்பந்தப்பட்டது மட்டும் ஒரு நாற்பது வீதம் வியாபாரத்தோட சம்பந்தப்பட்டது கொடுக்கல்வாங்கோட சம்பந்தப்பட்டது வெறுமனே கொடுக்கல்வாங்கல் செய்யறது மட்டும் இல்ல கொடுக்கல்வாங்கல் வரப்போ போல் அன்பான் நல்லா நெல்லடியார்களே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மவுத்தா போனாலும் சொத்து எப்படி இதெல்லாம் கொடுக்கல்வாங்கலுக்குள் அடங்கு ஒரு ரூபாய்க்கும் கியாமத்துடைய நாளில் அல்ல கிட்ட கேள்வி கணக்குது யாருக்கும் அதுல இருந்து தப்பேடாது நெல்லடியார்களே இன்னொரு ஐம்பது வீதம் இருக்கி இதை விட குடும்ப சம்பந்தப்பட்டது குடும்ப வாழ்க்கையில ஒரு மனுஷன் இஸ்லாத்துடைய விஷயத்துல குறம்பாடு செட்டிட்டான்னு சொன்னான் அவன் இஸ்லாத்துல எந்த விடயத்தை செஞ்சாலும் கபூலிங்க குடும்ப வாழ்க்க ஆக பிரதானமான ஒரு அம்சம் உண்டு அவங்க கூட சொன்னாங்க வந்து கயிறுக்கும் கயிறுக்கும் ரியாகரி வான கைருக்கும் ரியாகரி நான் என்னுடைய மனைமார்கள்ட்ட நல்ல கணவர் என்ற பெயரை நான் எடுத்துட்டேன் பதினோரு மனைவிமார்களோட ரசூல் சலயும் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் தருத்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு மனைவியாவது ரசூலா சிலமர்களுடைய சொன்னதா சக்கராத்துறை நேரத்தில் கூட எல்லா மனைவிமார்களிட வாயிலேந்து வந்த வார்த்தை வந்து எனக்கு கணவர் நல்லவர் எங்களே எவ்வளவு காலத்துக்கும் ஒரு முடிந்த அளவுல கூட அநியாயம் செய்யல இந்த வார்த்தையை தான் வெளியாகினார் அதுதான் ரசூகளின் அமல் செஞ்சாலும் உங்களே ஒவ்வொரு பொருத்தி கொள்ள மாட்டான்ற கருத்தை ரசூல் சொல்லமாக சொல்லிருக்கிறார் அவளோ ஒரு பிரதானமான ஒன்று தான் குடும்ப ஆனால் கவலை விஷயம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு பேசக்கூடிய நான் தொடக்கம் தொண்ணூறுதமான மக்கள் குடும்ப வாழ்க்கையில விஷயத்துல யாரும் அதை கணக்கெடுத்து பார்க்கிறதும் இல்ல அதை சேர்க்கிறதும் கண்ணியத்துக்கு அல்லா நெல்லடியார்களே ஏ அல்லா குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான விஷயங்கள் அல்லாவதா உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே உலகத்துல படைக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஆடமல் எஸ்லா கௌஸ்தலாம் அவர்கள் தொடக்கம் கியாமத்தால் வரும் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களும் தேடுறது என்னதான் சேனா அவங்களுக்கு பணம் பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா நிம்மதியனா எப்படி தேடுறது எல்லா உலகத்துல நிம்மதி எதிரா உள்ளடக்கி வச்சிருக்கிறார் இதுதான் பிரச்சனை இன்னைக்கு யார் எடுத்து பாருங்க கண்ணியமானவர்களே நல்ல சொத்து படைத்தவர்களும் எனக்கு தெரிஞ்சது நிம்மதியா ஏழைகளுக்கும் பிரச்சனை சொத்து செல்வம் உள்ளவர்களுக்கும் பிரச்சனை எல்லாத்துக்குமே பிரச்சனை எல்லா நிம்மதியா ஒரு மனுஷனுக்கு உலகத்துல நிம்மதி கிடைக்கலன்னு சொன்னா அவன் உலகத்துல வாழ்றத விதம் வாழாம போட்டா போற அவளோடு பெரிய ஒரு பாக்கியம் தான் அல்ல எனக்கும் அவங்களுக்கும் உள்ளத்துல தரக்கூடிய நிம்மதி கண்ணியமான சோதரர்களே ஆனால் அல்லாவு தாலா குருவான்ல நிம்மதியை நான் எதுல கொடுக்கிறேன் என்று தான் பிரித்து காட்டிருக்கிறான் நிம்மதி எதுல இருக்கேன் அல்லாஹால நாலு விஷயத்தை அல்லாஹால குறிப்பிட்டு காட்டுறாங்க நாலு விடயங்கள் யாரு கிட்ட இருக்குமோ இவர்கள் நிம்மதியா இருக்கிறது கூடிய அடையாளம் முதலாவது அல்லஹ் சொல்றான் வந்து நீ அல்லாவோட சிந்தனையோட உலகத்துல வாடுங்க உன உள்ள அல்லட சிகிரிருக்கி இதன் மூலம் அல்லாஹ் உள்ளத்துக்கு நிம்மதியை தருவான் இது முதலாவது அல்லாவதாரா சொல்லி தரக்கூடிய பாடம் ரெண்டாவது அல்லாவத சொல்றான் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய ஒசிப்பிடம் வீடு வாசல்கள் இந்த வீடு வாசல் அல்லாவுத்தால நிம்மதி அல்லாவுத்தால வச்சிருக்கிறான் ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு உழைக்கிறான் அதாவது வேறு சிந்துறான் அவனுக்கு நிம்மதி கிடைக்காது அவன் எப்ப நிம்மதி கிடைக்கும் சொன்னா அவன் வேலையோட்டு வீடங்கும் வரைக்கும் அவனுக்கு சரியான நிம்மதி கிடைக்காது இது உனோட வாழ்க்கையில் அனுபவத்தில் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு எப்படி சரி வீட்டு வாச அதாவது வீட்டுக்கு வந்து ஒரு ஒர்ஷோட்டு கொடுத்து பேனை போட்டதையும் கீழ ஒரு ராகத்தோட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பஜார்ல கிடைக்காது இது அல்ல சொல்றான்னு என்னன்னு வீட்டு வாசல்ல நான் உங்களுக்கு நிம்மதியா வச்சிருக்கிறேன் மூணாவது அல்லாவுத்தாலாம் சொல்றான் வந்து இரவு நேரத்துல நான் உங்களுக்கு நிம்மதியா வச்சிருக்கிறேன் பவன்ல அடிக்கக்கூடிய நிம்மதி வந்து அதாவது இரவு அழைக்கக்கூடிய நிம்மதி பவன்ல கிடைக்காது இதெல்லாம் நடைமுறை நினைக்கக்கூடிய விஷயம் ஒரு மனு செய் அதாவது வளமையாட்டு நைட் வேலை செய்யாத நேரத்தில் வந்து ஆரவர் தான் படுப்பாரு ஆனா நிம்மதியா படுப்பாரு என்ன செய்வாரு எல்லா தூக்கத்தையும் கலா செஞ்சு படுப்பாரு பத்தவர் படுத்தாலும்ன்னியமான சகோதர்களே அல்லாவுடைய சொல்லுது வந்து இரவு நேரத்துல கிடைக்கக்கூடிய நிம்மதி பவன்ல பத்தவருக்கு மேல தூங்கினா கிடைக்காது அல்லா இரவு நேரத்தில் அல்லாஹி அல்லா உத்தால வச்சிருக்காரு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே நாலாபிஷியம் அல்லா உத்தால சொல்றான்னு வந்து அன்புக்கும் அஸ்வாயா இணையா உங்களோட மனைவிமார்கள் உங்களுக்கு நிம்மதியாக வச்சிருக்கிறோம் அல்லாஹால சொல்றான் கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே இந்த நாலு விஷயத்தையும் அல்லாஹால சொல்லி போட்டுட்டு கண்ணியமான சோதரர்களே ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய மனைவியால கிடைக்கக்கூடிய மன அமைதி மனைவியால கிடைக்கக்கூடிய மன நிம்மதிக்குத்தானே இது கிடைக்கன்னு சொன்னா முன்னால சொல்லப்பட்ட மூணு விடயங்கள் இருக்கே அது ஒட்டவா யார் மனைவி மூலம் மன அமைதி மனைவியோட பூஜை தூக்கி போட்டுக்கொண்டு அவளோட சண்டை சட்டரவை புடிச்சுக்கொண்டு நிம்மதி என திருப்பாங்களோ முன்னால சொல்லப்பட்ட மூணு விஷயங்களும் இவருக்கு கிடைக்காதது போல மனைவியோட பூஜை தூக்கி போட்டுக்கொண்டு நீ இரவு நேரத்துல அவட பக்கத்துல உங்களுக்கு தூக்கம் போவா ஒரு நாளும் தூக்கம் போவாங்க சொல்றான் இரவு நேரத்திலோடு நான் நிம்மதிய வச்சிருக்கிறேன் ஏன்னா மனைவியோட சண்டை புடிச்சு போட்டுக்கொண்டு எங்களோட வீட்டுல நான் தூங்கி கொண்டிருக்கிறோம் அல்லாஹா பெரிய ஒரு அற்புதத்தை அவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாவுத்தாலா தந்த குடும்ப வாழ்க்கையில் அல்லாவுத்தாலா வச்சிருக்கிறார் எனக்கு அதிகமான அவங்களோட வாயிலிருந்து வார்த்தை என மனைவி சரி இல்ல என்ன குடும்ப வாழ்க்கை பெய்திய அன்பாங்க அல்லாவி ஒரு விஷயத்த நாங்க விலக்கிக் கொள்ளணும் பொதுவாக குடும்ப வாழ்க்கை வரக்கூடிய நேரத்துல வந்து யாருக்கும் சண்ட சச்சரை வராம இல்லாய் அவர்கள வாழ்க்கையில கூட பைனோரு மனைவிமார்களுக்கு வேறுபாடுகள் வந்து வராம இல்ல யாருக்குமே சொல்ல நான் திருமணம் முடிச்சது இன்று வரைக்கும் என மனைவியோட நிம்மதி அறிக்கிறேன்னு யாருக்கும் சொல்ல இலாது சண்ட சச்சரைகள் வரத்தான் செய்யும் ஆனால் இஸ்லாம் சொல்றது என்ன தெரியுமா எவரோட தான் மனைவியோட உனட குடும்பத்துல பிரச்சனை வந்தாலும் அதன் எப்படி பேஸ் பண்ணி போகணும் என்ற முறைய இஸ்லாம் காட்டி கற்று தான் இல்லை இதுல எங்களோட புத்தியா போட்டு இப்படி போனா நல்லா இருக்குமே அப்படி போனா நல்லா இருக்குமே கையை விரிச்சு ஓங்கி விட்டு அவளோட கஷ்டத்துல அமைஞ்சா நல்லா இருக்குமே இப்படிதான் எங்களோட புத்தி சொல்லும் ஆனால் இஸ்லாம் சொல்லுது வந்து ஒரு நாளும் அவட மனைவிமார்களுக்கு அட்டிக்கிறதுக்கும் உட மனைவி உங்களுக்கு வெறுப்பான விஷயத்தை செஞ்சு சொல்லக்கூடிய சோதரர்களை மனைவியோட நிம்மதி இல்ல ஏன் நிம்மதி இல்ல முதலாவது ஒவ்வொரு கணவர்மார்களும் யோசிக்கணும் வந்து ஏத வாழ்க்கையில தீன்ல என்ன புறப்பாடு ஏற்பட்டு எனக்கு வெறுப்பான விஷயங்கள் என்ன மனைவியில வாழ்க்கையில நடக்குது என்று சொன்னா ஒவ்வொரு கணவர் மனைவியோட சூடாகவே என்ன செய்யணும் நிம்மதியற்ற இந்த நேரத்தில் இவருக்கு ரோகம் வரும் இவருக்கு ரோட் ஷோ வரும் இவரு செய்யக்கூடிய ரகசியமான பாவங்கள் இறங்காது இவரு செய்யக்கூடிய ரகசியமான பாவத்தை அல்ல என்ன செய்வான்னு தெரியுமா தன்னுடைய மனைவிட வாழ்க்கையில பகிரங்கமா அல்லாஹா வெளியாக்கி விட்டுருவான் இவர் பிள்ளைக்கு தெரியாம ஒரு வாப்பா என்ன செய்யறாரு தவறு செய்யறாருன்னு சொன்னா அல்லா காலக்கோக்கள் என்ன செய்வான்னு சொன்னா புள்ளோட வாழ்க்கையில அவரோட வாழ்க்கையில நடந்த பாவத்தை பகிரங்கமா அல்லாஹால வெளியாக்கி அதன் மூலம் நிம்மதி அல்லாஹால கலத்தியது அன்பான்கல்லாவி நல்லதார்களே எனவே எங்களோட வாழ்க்கையில நாங்க செக் பண்ணி பார்ப்போனும் எங்க வாழ்க்கையில தீனுடைய விஷயத்துல நான் என்ன புறப்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறேன் என்ன புறப்பாடு கண்ணியமான சோதர்களே அந்த புறப்பாடு என்ன என்ற நாங்கள் விளங்கி நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் அதுலேருந்து கலந்து வெளியே வந்தோம்னு சொன்னா அல்லாஹ் மனைவி என்ன நிம்மதியை தாரத்துக்கு விரும்புகிறான்னு அந்த நிம்மதியை அல்லாஹால தருவார் முதலாவது காரணம் என்ன கண்ணியமானவர் முதலாவது ஒரு மனைவியின் மூலம் நிம்மதியை அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா ஹராமான சம்பாத்திய சம்பாத்தியோ அந்த ஹராமான உணவுகள் அந்த ஹராமான கவலம் எங்கட மனைவிய உடம்புல எங்கட புள்ளட உடம்புல எங்கட அந்த வெச்சத்தோட போய் மிக்ஸ் குடும்பத்துல புல்லா நிம்மதிய இழந்து பூக்குல தொங்க வேண்டிய நிலைமைகள் அல்லா பூமிக்கு மேல அல்லாத்தாலா ஏற்படுத்திடுவாங்க சாப்பாட்டினுடைய கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே அந்த காலத்து சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் என்ன செய்வாங்க தன்னுடைய கணவர்மார்கள் வேலைக்கு போக்கல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க வந்து நாங்களும் எங்களோட பிள்ளைகளும் பட்டியோட இருந்து மவுத்தா போனாலும் பிரச்சனை இல்லை நாங்க பட்டிய தாங்கி போடுவோம் நீங்க தப்பி தவறியாவது நீங்க வியாபாரம் செய்ய போறீங்க தராமான சம்பாத்தியத்தை கொண்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு தருவானு சொல்லி தர்பியல் கொடுத்து தான் அனுப்புவாங்க இன்னைக்கு எங்கட மனைவி மாருங்க அந்த நேரம் எப்படி கதையமானது ஏன மனைவி சல்லி சல்லி இருக்கிறாவா அல்லது ஏன கையில வந்து சல்லி கூடிய பழங்க போல என்ன மனைவிக்கு சந்தேகம் வருதா இவர் ஒரு நாளைக்கு ஆயுர்வா தான் தேடுறாரு ஆனா கூட பழங்குறாரு காரணம் என்ன வட்டியோட தொடர்வா இருக்கிறாரா அராத்தோட தொடர்புக்கிறாரா ஒரு நாள் சார் எங்களை மனைவி கேட்டாவாக்கூடிய அதுக்கு பின்னாலேயும் சம்பாத்தியத்துடைய விஷயத்துல பேரிதலா இருந்தாங்க கண்ணியமான சோதரர்களை தெரியார்களே நமீசரதாவோட செல்லமோ என்ன செய்யறாங்க ஒரு முறை ஒரு பாதை வழியா போய் கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல ஹசன் அல்லது உஸ்ஸேன் ரவி வந்த என்ன செய்றாங்க பாதையில விருந்த ஒரு ஈச்ச படத்தை எடுத்து வாய்கிட்ட கொண்டு போறாங்க நபிசல்லா சிலம் யாவுடான் என்ன செய்யறாங்க தட்டி விடுறாங்க ஒரு ஈச்சப்படம் பசியோடு இருந்த காரம் அப்படியே ஒரு ஈச்சப்படத்துக்கு ரசூல் சொல்லாடே இருந்த போங்க இவரோ ஏ காரணம் சொன்னாங்க நபியாவோட குடும்ப குடும்பத்துக்கு ஹராமான சாப்பாடுகள் வராத பாதுகாப்பான் என்றாலும் ஈச்சப்படம் வந்து சதக்காவுடைய பொருளா இருக்குமோ என்ற பயன் என்ன செஞ்சாங்க தன்னுடைய பேரனுக்கு என்ன செஞ்சா அந்த ஈச்சப்படத்தை கூட பின்ன விடாம விட்டாங்க எவ்வளவு பேடுதலா இருக்கு கண்ணியமான பெரியார்களே ஒரு கட்டத்துல நபி சொல்லாவோட இஸ்லாமும் என்ன செய்யறாங்க யார சூழல்ல என்ன காரணம் ஏ பதறி கொண்டிருக்கிறீங்க நபியவும் சொன்னாங்க என்னுடைய அருமை மனைவியே நேற்று பகல் ஒரு நாள் தினம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா எனக்கு கணிதமான பசி சாப்பிட்டு கொல நாட்கள் நான் பாதையில பயிர் கொண்டிருக்க போல ஒரு ஈச்ச பதம் கொண்டு கொடுத்துருந்துச்சு நான் பசிச்சாங்க நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா அந்த ஈச்ச பதத்தை எடுத்து திண்டுத்தன் இப்ப எந்த உள்ளத்துல வந்து பயமா இருக்கு என்னன்னு சொன்னா இது சதக்காவுடைய பொருளா இருக்குமோ சதக்காவுடைய பொருள் என் குடும்பத்துக்கு ஆறமாக்கப்பட்டிருக்கேன் என்றத நினைச்சுதான் நான் பயப்படுறேன் சொன்னான் அன்பான் தராய் நல்லடியார்களே அப்ப நபி சொல்லாவுடைய செல்லம் அவர்களா இருந்தா தான் அவரோட உடம்புல அறாம் தரப்படாது என்றாலும் எங்களை படிப்பினை காண வேண்டி ஒரு ஈட்ட பணத்துடைய விஷயத்துல எவ்வளோ பேணமாக இருந்திருக்கிறார்கள் என்ற நாங்களும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமையாக இருக்கு அன்பா நல்லா நல்லடியா இருக்கிறேன் ஒரு முறை பாட்டிமாரதிகம் வாழ்த்தாலும் அந்த தனிநடிகர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கண்ணியமானவர்களே குடும்பவால் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு உதாரணம் தான் இப்படி ஆப்பட்ட சம்பவம் தொடர்ந்து மூணு நாள் நாலு நாள் சிங்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை கடினமான பசி தன்னுடைய மான் அசவியெல்லாத்தால் அவர்களுக்கு கூட பால் கொடுக்கிறதுக்கு மாறுபட பாதி இல்லை உடம்புல சீவனை இல்லை சொல்ல போனா அப்ப எவ்வளவு பசியா இருந்திருக்கும் அல்ல ஒரு நாள் சார் எங்களுக்கு எங்கரையா அந்த நிலைமைக்கு அல்ல ஒருத்தர் ஆசில்லை சம்பளம் சோத்தோடையும் சரி அழகம்புள்ளுகொண்டு வைக்கிறோம் கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே இந்த கட்டத்துல பத்தி தாங்கேதாம பாத்திமாரணியில் சார ஒரு துணியை கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அழிரலியல் அவசால அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க வந்து இதை விட்டு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொண்டு வாங்க கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே இப்ப அடுத்த அலிரலியர் தவறாளம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த துணியை கொண்டு போறாங்க துணியை கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆறு திருகளுக்கும் இது ஆறு திருகாம் பக்கத்து தீனாருக்கு வைக்கிறான் கண்ணியமானவர்களே விட்டு சாப்பாடு வாழ்க்கையில சோதிக்கிறார் இவர் வார வழியில் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு மிஸ்கிகள் வந்து நபியுடைய குடும்பத்தார்களே சாப்பிட்டு பல நாட்கள் ஏதாவது சாப்பாடு தான் கொடுவோம் இப்ப மனைவிலையும் பசில என்ன செய்யறாங்க எம்பியா கவலைப்பட்டுப்பட்டு வாழாங்க இதை விட்டு மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய சட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னு சொல்லி கவலையில வந்து மனிதர் வாராரு வந்து கேட்கிறாரு வந்து இந்த ஒட்டகத்தை நீங்க வாங்குறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு அல்லது அனிதி எல்லாத்தவங்க சொன்னாங்க வந்து ஒட்டகத்தை வாங்குறதுக்கு இந்த கையில வந்து சுட்டு இல்ல பணம் இல்ல இவர் சொல்றாரு வந்து நான் இந்த ஒட்டகத்த வந்தோடு கடனாக ஆறு நீனாருக்கு அவங்களுக்கு தானே ஆறு நீனாருக்கு அவங்களுக்கு தானே கண்ணியமான சோதர்களே நீ எவ்வளவு சரி ஆதாயம் வச்சு என்ன செய்ய இத வித்து எனக்கு உண்டான சரிய தான் இப்ப அனிரடி எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க ஒட்டத்தை வாங்குறாங்க வாங்கி ஒட்டாட்டத்தை போயிட்டு கொண்டே இருக்க போல இன்னொரு மனிதர் வராரு இன்னொரு மனிதர் வந்து கேட்கிறாரு ஒட்டகம் விற்கிறதுக்காக போட்டிருக்கீன்னு சொல்லி கேட்கிறாரு அது தள்ளிநடை எல்லாத்தான் ஓ ஒட்டம் எவ்வளோ நான் வந்து ஆறு சீனாருக்கு தான் தனிநறிய எல்லாத்தையும் கொஞ்சம் பயந்தான் அவர் ஆறு சீனாருக்குதான் ஆறு சீனாருக்கு தள்ளிய கொடுப்போம் அல்லாத நாட்டம்தான் என்ன சார் கிடைக்கும் அவர் எடுத்து கழிக்க சொல்றாரு இல்ல உனக்கு பன்னெண்டு பன்னெண்டு மீனார் தான் பன்னெண்டு சொல்லி பன்னெண்டு மீனார குடுத்து ஒட்டாரத்தை வாங்குவார் ஒட்டாரத்தை வாங்கியதன் பின்னால கண்ணியர் குறி அல்லா நல்லதார்களே அதற்கு அதிவரியல்ல சொல்ல என்ன செய்யறாங்க வந்து தீனார எடுத்துக்கொண்டு போறாரு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஆரம்பத்தில் ஒட்டாச கொடுத்தாரு அவரு வாராரு வந்து கேட்கிறார் நீ ஒட்டாசை வித்தீரான்னு சொல்லி கேட்கிறாரு அதிபதியா சொல்ல நான் ஒட்டாச வித்தேன் வித்தேன்னு சொல்லிட்டு என்ன ஆறு தீனார தடையிடுமான்னு சொல்லி நேரத்துல ஆறு என்ன செய்யறாருன்னு சொன்னா அப்படி கொடுக்குறாரு ஆறு அப்படி கொடுக்கறாரு கொடுத்துக்கொண்டு கண்ணியர் கூறியவர்கள் அறுவடை தீனார் ஆறு தீனாறு அறுபது மீனா பன்னெண்டாயிரம் அறுபது ஆரோனா எடுத்துக்கொண்டு கனியார்களே சந்தோஷமான முறையில குடும்பத்துல குடும்பத்துல வந்து சுவாத்தி மாடலியல் ஆட்ட அவ கையில அதாவது அறுபதாயிரம் சீனார கொடுக்கிறாரு சுவாத்தி மாடலியல் ஆட்டாலும் கையில எடுக்கிறாங்க எடுத்துட்டு ஒரு தக்குவா உள்ள பெண்மணி இப்படிதான் யோசிப்பாங்க அறுபதாயிரம் பொறுமதிமதி கல்வி வந்து எப்படி இவரோ கூட கல்வி வந்துச்சு எல்லாத்தர அவங்க கண்ணிய குழியர்களே ஒரு விஷயத்த சொக்காவிட்டாங்க உடனே பாட்டிமாரணி எல்லாத்தன செய்வாங்கன்னு சொன்னா நபி சொல்லலாவுடைய செலவம் வந்து ஓடிக்கொண்டு போறாங்க நடந்த சம்பவத்தை சொல்றாங்க கண்ணியமான சோதரர்களே இது ஏன்மா எனக்கு வழிமூலம் காட்டப்பட்டு என்னன்னு சொன்னா நீங்க கொடுத்த துணி ஆறு மீனாருக்கு விட்டு எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்துல அல்லாவுக்காக வேண்டி இவர்த பத்திய பார்க்காம தன்னுடைய வந்தாரே பைய போதுக்காக சாப்பாட கொடுத்தாருக்கு வந்தாரு தோசலாம் இவர் மனிதங்க தோற்றத்துல அவங்க ஒட்டாட்ட விற்கிறாரு கொஞ்சம் தூரம் போக்கல ஒட்டாட்ட வாங்கிட்டு யாரு தெரியுமா அதுல ஸ்வீக்காய்களை தோசலாமா சொல்லி அதுல சுருதா சில அவரையாம நன்மாராய கூடுறான் கூடிட்டு சொல்றேன் பாத்திமா அதிபர சொல்றாங்க பெண்களுக்கே தடைவி இந்த தடைவி உங்களோட மனைவியா இருக்கிறது அல்ல இந்த பாட்டியத்தை வேற யாருக்குமே கொடுக்கல உங்களுக்கு மட்டும் தான் அவர்களை ரெண்டாவது சொல்றாங்க யா அதி அதாவது ரெண்டாவது பாக்கியம் என்ன தெரியுமா நான் இருக்கிறது உலகத்துல யாருக்குமே கொடுக்கப்படாத மூன்று விதமான பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அதுக்கு பின்னால பாத்தி போல நீங்க ஒரு தன்மாரா என்று சொல்றான் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஒரு ஹலாலான விஷயத்துல ஹராமத்துல இந்த அளவுக்கு அந்த கணவனும் மனைவியும் பேடுதலா இருந்ததன் காரணத்தால அல்ல எவ்வளவு வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாங்க ஹராத விஷயத்துல ஹராமரால பேணக்கூடிய விஷயத்துல பேருதலா இருக்கிறோம் என்று ஒவ்வொருத்தரும் சந்திச்சு பார்க்க கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே ஒரு மனுஷன் ஹராமான சம்பாத்தியத்துடைய விஷயத்துல உருவாக்க <muchas> கண்ணியமான சோதர்களே குமர்வலி அல்லாசிலி வளம் நிலைமை அல்லாசலம் என்ன செய்யறாங்க கூடிய நேரத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறாங்க என்ன சம்பவம் சொன்னா ஒரு தாயும் ஒரு மகனும் என்ன செய்யறாங்க மாசில் பால் கலந்து கொண்டு இருக்கிறான் தனியமான சகோதரர்களே இப்ப பால் கலந்து முடிஞ்சதற்கு பின்னால அந்த தாய் வந்து தன்னுடைய மவல் நெய்யமான டெஸ்ட் பண்றதுக்காகவே சோதிக்கிறதுக்காக நீ கேட்கிறான் வந்து மவள் இன்னைக்கு நாங்க கலந்த பால் இருக்கிதானே இது வந்து கோதா இல்லை நாங்க என்ன செஞ்சிருவோம் பாலோட தண்ணிய கலந்து போட்டு அந்த மவல் சொல்லிச்சு வந்து உமா நாங்க உமருடைய ஆட்சி காலத்துல இருக்கிறோம் உமர்வியல்லா தான் அவங்களுக்கு கேள்வி பட்டுக்கி எங்களோட கதை முடிஞ்சு அப்படி கருத்து கூட சொல்றாங்க கண்ணியமானவர்களே தாயே உமர் பார்த்து கொண்டிருக்கல்ல யாருமே நிறைய பார்க்கல இணையையும் அந்த உமரையும் ரவியவாகும் நல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் கியாமத்துடைய நாளில தாயே இதுக்கும் பதினெட்டு வயசு குமருக்குள்ள இப்படி அறாமலா பேடக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கியா உடனே செய்றாங்கன்னு சொன்னா உமரது எல்லாத்தோட ஓடி போறாங்க போயிட்டு அவட மோசார்களை கூப்பிட்டு நஜந்த சம்பவத்தை சொல்றான் நடந்த சம்பவத்தை சொல்லி போட்டுட்டு மவன்மார்கள் ஆசிமொழி எல்லாத்தால் அவங்கள கூப்பிட்டு ஆசிம் நான் இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தேன் எனக்கு உண்மையிலே அந்த பெண்ணுடைய தப்புவா பெண்ணுடைய இளையச்சம் பெண்ணுடைய ஈவான் அவட வாழ்க்கைக்கு மிச்சம் பிடிச்சிருக்கு நீ அவளை திருமணம் முடிச்சுக்கொள்வியான்னு சொல்லி கேட்கலாம் வாப்பாட பேர பேச்ச மீறுவாதா மீறமாட்டாரு உடனே என்ன செய்யறா வாப்பா நீங்க என்னத்தை சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் கண்ணியமான சோதர்களே உமர் அல்லாத அவர்களுடைய பரம்பரையிலிருந்து அல்லாஹு அப்துல் அசீஸ் ரமத்துல்ல அஞ்சாவது அதாவது உமர் அலி அல்லாத அவர்களுக்கு பின்னான ஒரு நேர்மையான இன்று வரைக்கும் மக்கள் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு ஆட்சி சொன்னாரு அப்துல் அசீர் அமௌத்துள்ள பாக்கியமாக விஷயத்துல பேணுதல் ஆயிருந்தான் கண்ணியமான சோதர்களே எந்த அளவுக்கு அப்துல் அசீர் காலத்தில் சொல்லி இருக்கிறாங்க அந்த கொண்டு செல்வந்தர்கள் தகுதி இல்லை ரெண்டு நாள் கழிச்சு வந்திருந்தேன்னு சொன்னாத்துடைய பணத்தை எடுத்திருப்போம் அப்படியா கால பருவமழைக்கும் கியாமத்துடைய வராது கனியமான அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டம் அகதில ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க எடுத்து போட்டுக்கோட்டு தலையில வெச்சு போட்டுக்கோட்டு ஒவ்வொரு ஊடாக்கையை தட்டி தக்காத்துடைய பணத்தை கொடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நாங்க இன்னைக்கு வசதியா இருக்கிறோம் தக்காட்டு எடுக்கிறதுக்கு தகுதி அற்றவர்கள் என்று எல்லாத்தையும் திருப்பி அனுப்புவோம் அல்லாவுத்தானா இந்த அறாம பேணி அவர்களுடைய சொட்டு செல்வத்தில் மறைக்கப்பட்ட ரகத்தியங்கள் வரக்கட்டு சொல்றது கண்ணியத்துறையவர்களே அது கண்ணுக்கு முன்னால பெருகிறது வறக்கத்தில் எனவே கொஞ்சமா நினைச்சாலும் அதை கொண்டு நாங்கள் நிம்மதி இதன் மூலம்தான் அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா எங்களுடைய சம்பாத்தியத்தை என்னதான் இல்ல ஏந்தியாலும் என்ன செய்வோம் சம்பாத்தியத்தை சுத்தமாக்கொள்வோம் ஆறாம பேடுவோம் எங்கடைய மனைவிமார்களுக்கும் படிச்சு கத்தியமான சோதரர்களை தெரியார்களே இன்றைக்கு மாப்பிளைக்கு தெரியாது அல்லா பாதுகாப்போடும் இதனுடைய விளைவு சில விட எங்கள் பின்புற செல்ல உடாது கத்தியமான சோதரர்களே ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு வீட்டுல வாஷிங் மெஷின் இல்ல ஒரு வீட்டுல ஒரு புதிய குருவான் மந்திரம் அதாவது குருவானுக்கு ஒரு மேசை அவன் செஞ்சு வாங்கி கொடுக்கிறோம் நான் ஒவ்வொருத்தரும் அதாடா கற்ற தள்ளிக்கு எடுக்கிறது முதலாவது அதாடா கண்ணியமானவர்களே ஒரு கட்டி முடியல அறுபதாயிரம் ரூபாய் அல்லது ஒரு அம்பதாயிரம் ரூபாய் இது வட்டி தலை கண்ணியமானவர்களே எனக்கு கண்ணுக்கு விளங்காத முறையில எனக்கு மனைவார்களும் என்ன செய்ய கஷ்டத்தை கொடுக்கணும் என்றதுக்காக வேண்டி அவங்களும் என்ன செய்யறாங்க அந்த அரசுல கொண்டு போயிட்டு அந்த வட்டியில கொண்டு போயிட்டு கைய வைக்கிறாங்க கண்ணியமானவர்களை கிட்ட என்ன ஒடுக்க ஒரு பெண்மணி வட்டி எடுக்கிறா லோன் எடுக்கிறா அந்த லோன் சல்லிய கட்டி கொண்டே இல்லாம தடைமாடிக்கொண்டிருக்க கூடிய கட்டத்துல கணவனுக்கு தெரியாம போயிட்டு லோன் சல்லிய கேட்கிறான் லோனை கொடுக்கறதுக்கு வசதி இல்ல பாதத்துக்குறை உலமாக்கள விஷயத்துல பள்ளியுடைய விஷயத்துல முறையில அதை நாங்கள் செலவழிப்போமோ தெரிஞ்சோ தெரியாமலையோ எங்களை வந்து அறாம் கலப்பரத்தை விட்டோம் அற முறையில எங்கட தள்ளி செலவழிக்கிறத விட்டோம் எங்கட பள்ளி பாதுகாக்கப்படும் வாய்கள் மூடப்பட்ட பதுக்கி பதுக்கி வச்சோம்னு சொன்னா எல்லாம் பாதுகாப்போடும் ஏதோ ஒரு முறையில அல்லாஹர் செல்வத்தி போட்டுவாங்க எனவே கொஞ்ச காலத்தை உலகத்துடைய வாழ்க்கை அல்லாசர் வாழ்க்கையில ஏதோ எல்லா சங்கத்தை கொண்டு நாங்க ஒவ்வொருத்தரும் கோதுமாத்திக் கொள்வோம் கொண்டு அல்லாருக்கும் விருப்பமான முறையில எங்களே மோடைய குடும்ப வாழ்க்கை அதுக்கு மாற்றமா அறாம விஷயத்துல போய் வைக்க தேவன் அறாம விஷயத்துல போயிட்டு நாங்க கைய வச்சு அல்லா கிட்ட கோபத்தை சம்பாதிக்க தேவன் அல்லா கிட்ட நாதிக்க தேவன் நாங்க அடுத்த விஷயத்துல இருக்கோம் எங்கட புலேவன் அது இது வாங்கி கேட்டாலும் கண்ணியமானவர்களே நாங்க தலைக்கு மேல மூந்தி கொடுத்து எவரை கஷ்டத்தை காட்டிக்கொள்ளா பெருசாவினாலும் கஷ்டத்தை மனைவிக்கும் கஷ்டத்தை காட்டுங்க மனைவிக்கு ஆகப்பெரிய ஒரு குத்திசாமி தெரியுமா ஒரு கணவன் தனக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான சம்பளத்தை மனைவிக்கு சொல்லக்கூடாது மனைவிமார்களுக்கு ஒரு நாளும் சம்பளத்தை சொல்லக்கூடாது ியமான சோதர்கள காலத்துடைய தேவை தெரியும் அதிகமா பாரோட சவுகாவோட செஞ்ச பாவத்துக்கு சவுகா செஞ்சு போட்டுக்கொண்டு கண்ணியமானவர்களே நாங்க அதிகமா மச்சதோட தொடர்பாக இதே போல குடும்பத்துல என்ன நீண்ட விஷயத்துல புறப்பாடு நடந்தீங்கன்னு சொன்னா அதுக்காக ஒவ்வொருத்தரும் சௌகார் யார் யாருக்கு வெளியாற்றோ தேவைகள் எத்தனையோ ஏழைகள் அடிக்கிறாங்க எத்தனையோ கட்டவாடி கழிக்கிறாங்க நாங்க தேடி தேடி செய்தி பெறு கால் அடிக்கி போயிட்டு என்ன சம்பாதிக்கக்கூடிய கல்லூரி பறவைய கதை காட்டவும் என்னோட சொத்து செல்லத்தை பாதுகாப்பான் என்னோட வம்சத்தை பாதுகாப்பான் அல்ல புகார் சொல்றான் பாது சொல்றம்மதியானிக்குவாய் யார் சிதி